जननी ீகோ மாசனீமன்கோவந்தே கஜரானூயம் விபுதை சே வசத்து ஜிஹ்வா சரஸ்வீதிமூர் சுசிகேந்திரம் டைபாயனம் சூத்திர முனீந்திரம் ஸ்ரீங்கமாத்தம் ஹியவூத்தம்ஷ்ணம் சதாசிவேந்திரம் ஸ்யம் பிரியம் அஸ்மூரூன் சந்தமான மாதுச்சமே மேவிரவிணம் மேவே சர்வமே நமோ விதையத்திருஷிபோ மஹோ குருப்பலவரோவா அறுவாதுலோக்கூலம் ஹிரஸ்வம் அதிர்மஜம் அயம் यद्भासा அருகுணவர் திரேத்தவாரை நாசியம் ப தத் பிரம்மேத்யவதார ஆச்சாரியர் சாஸ்திரோபதேசத்தை நிறைவு செய்தாச்சு இருந்தாலும் திரும்பவும் மனசில் பிரம்மஸ்வரூபம் நன்றாக பதிய வேண்டும் என்பதற்காக கருத்துக்களை எல்லாம் உபதேசம் பண்ணுகிறார் கடைசியாக நம்ம பார்த்தது பிரம்ம பிரகாசகாம் பிரகாசகா அப்படி சொல்லணும் ஒளிக்கெல்லாம் ஒளி அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒளியையும் இருளையும் ஒளிர்விக்கும் அறிவொளி ஒளியையும் இருளையும் ஒளிர்விக்கும் அறிவொளி அறிவை நீங்க ஒளியா நினைக்கக்கூடாது அறிவே ஒளி ஒளியை விளக்குவது எது அறிவு அறிவையே ஒளியாக சொல்றது ஒரு சம்பிரதாயம் அறிவையே நெருப்பாகவும் அறிவையே கண்ணாகவும் அறிவையே பிரகாசமாகவும் சொல்றது ஒரு மரபு ஆகையினால் அந்த அடிப்படையில் சொல்றார் ஆக எதனுடைய ஒளியால் சூரியன் முதலானவைகளெல்லாம் ஒளிர்கின்றனவோ ஒளிர்கின்ற அவைகளால் ஒளிர்விக்கப்படுகின்ற அவைகளால் எதனை ஒளிர்விக்க தனால் இவை அனைத்தும் விளங்கிக் கொண்டிருக்கிறதோ அதை பிரம்மம் என்று தெரிந்து கொள்வாயாக ஏன சர்வமிதம் பாதி தத் பிரம்மே பிரம்மம் என்று தெரிந்து கொள்வாயாக அடுத்தது படிப்போம் ஸ்வயமந்தர்பகிர்வியாப்பிய ி பிரயசி பிரி பிரதப்தாயச பிண்டவத்து மேலும் திரும்பவும் சொல்லுகிறார் பிரம்ம சர்வ பிரகாசகா பிரம்ம சர்வ பிரகாசகா இன்னும் சொல்லப்போனா எது பிரகாசிக்கிறதோ எது விளங்குகிறதோ அது பிரம்மம் எதை நம்ம பார்த்துட்டு அதாவது அரிபவனும் அறியப்படு பொருளும் அறிவும் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம் ஞாத்ரு ஞான ஞேய பேதா பராத்மனி நம்ம விளங்குறதெல்லாம் என்ன வேற்றுமை விளங்குகிறதுங்கிறோம் இவர் இந்த பாடம் என்ன சொல்கிறது ஒற்றுமையே விளங்குகிறது சர்வத்திர பிரம்ம தரிசனம் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் என்ன சொல்கிறா எல்லாம் வேற வேறையாக தெரிகிறது அப்படிங்கிறான் ஞானத்தினால் என்ன தெரிகிறது எல்லாம் ஒன்றாகவே தெரிகிறது எனக்கு எல்லாம் தங்கமா தெரிகிறதுங்கிறான் ஒருத்தன் எனக்கு எல்லாம் இது வளையலாகவும் மோதரமாகவும் செயினாகவும் தெரிகிறதுங்கிறான் என்ன வித்தியாசம் எனக்கு வளையலாகவும் மோதரமாகவும் செயனாகவும் உத்யானமாகவும் தோடாகவும் தெரிகிறது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் இன்னொருத்தன் சொல்றான் இல்ல எனக்கு எல்லாமே தங்கமாக தெரிகிறது ரெண்டும் வேற பொருளா ஒரே பொருள் ஒருத்தனுக்கு ஸ்வர்ண தரிசனம் இன்னொருத்தனுக்கு ஆபரணபேத தரிசனம் அப்படி சொல்லணும் ஆபரண விஷம தரிசனம் ஆபரணத்வைத்த தரிசனம் ஆனா இவனுக்கு என்னது ஸ்வர்ண சமதரிசனம் ஸ்வர்ண அபேத தரிசனம் ஸ்வர்ண அத்வைத தரிசனம் அது மாதிரி ஜத்து எல்லாம் வேற வேறையா வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிறான் ஒருத்தன் இவன் என்ன சொல்றான் எல்லாமே எனக்கு சர்வம் பிரம்மமயம் உயிரோட இருக்கிறதும் பிரம்மம் செத்து போயிருக்கிறதும் பிரம்மம்னா எல்லாம் பிரம்மத்துல தான் எல்லாம் நடக்கிறது சிருஷ்டி ஸ்திதி சிருஷ்டியும் பிரம்மம் ஸ்திதியும் பிரம்மம் லயமும் பிரம்மம்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 ஆக இவனுக்கு வந்து பிரம்ம வத்திரிக்தம் நாஸ்தி பிரம்ம பிரகாஷத்தே ரெண்டாவது வரியில் இருக்கு பாருங்க பிரம்ம பிரகாசத்தை என்ன சொல்றா எல்லா உள்ளும் புறமும் அந்த பகிஹி ஸ்வயம் வியாபிய ஸ்வயமந்தர் பகிர்வியாப்பிரம் பிரம்மமான நானே அப்படின்னு சொல்லலாம் பிரம்மமான நானே இல்லாட்டி ஸ்வயம் பிரம்ம பிரகாஷத்தை பிரம்மஸ்வயம் பிரகாசத்தை அப்படியே போடலாம் அந்த பிரகாஷத்தை வந்து அது வந்து பிரதம புருஷனில் அப்படி தான் சொல்லி ஆகணும் இல்லாட்டி அஹம் பிரகாஷேன்னு சொல்லணும் அப்படி சொல்லலை பிரகாசத்தை போட்டிருக்கா தப்பு இல்லை அந்த பகிஹி வியாபிய அந்தஹா பகிஹினா அனர்த்தம் அந்தானா உள்ளே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 விளக்கிக் கொண்டு வேற்றுமைகளை விளக்கிக் கொண்டு ஒற்றுமையே பிரகாசிக்கிறது பிரகாசப்படுத்திக்கொண்டு அத்வைதமே பிரகாசப்படுகிறது ஆக அகிலம் ஜகத்து பாசையன் பாசையன் அர்த்தம் எல்லா ஜெகத் அனைத்து உலகம் அனைத்தையும் பிரபஞ்சம் அனைத்தையும் பாசையன் ஒளிர்வித்துக்கொண்டு பொருளானதுகாசத்தே பிரம்மத்தை போய் அங்கேயும் தேட வேண்டாம் எது பார்க்கிறோமோ அது பிரம்மம் பார்க்கிறவனும் பிரம்மம் பார்க்கப்படும் பொருளும் பிரம்மம் ஆக பிரம்மத்துக்கு வேறாக ஒன்றும் கிடையாது பிரம்ம வத்திரிக்தம் கிஞ்சிதபி நாஸ்தி பிரம்மைவ சத்தியம் அதை தான் இது சொல்றது ஸ்வயம் பிரம்ம சுயம் பிரகாசத்தின் அர்த்தம் மெய்ப்பொருள் தானே விளங்குகிறது எது விளங்குகிறதோ அது மெய்ப்பொருள் எது விளங்குகிறதோ விளங்கி கொண்டிருக்குன்னு சொல்றோம் இல்லையா அது வந்து விளங்குறதுங்கிறதே சித்துத்தானே சித்ததானே சொல்றோம் ஆஹா நீங்க இந்த சச்சித்துங்கிற அந்த விசாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கணும் ஆஹா தூய இருப்பு தூய உணர்வு சச்சிதானந்தம் அந்த அர்த்தத்தில் சொல்றோம் சுயம் பிரம்மன் நம்மனோடனே பிரம்மன்ன உடனே என்னவோ எதிர்பார்க்க கூடாது பிரம்மனுடையது என்ன இப்போ தான் படித்தோம் ஸ்லோகம் அது அணுவும் அல்ல அது பெரியதும் அது சிறியதும் அது குட்டையும் அது நெட்டையும் அது பிறந்ததுமல்ல அது மாறுவதும் வடிவம் இல்லை நிறமும் இல்லை அப்படின்னு படிச்சிருக்கோம் ஆனால் எல்லா நிறங்களும் அணுவும்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 அது நான் இருக்கிறேன் இது எது சொல்கிறதோ அதனால தான் என்ன சொன்னோம் நானாட்சித்ரோதரஸ்தகாதீபிரபாபாஸ்வரம் ஞானம் எஸ் துச்சுராதிகரணா பகிர்ஸ்பந்தே ஜானாதி தமேவாந்தம் அனுபாத் எதை சமஸ்தம் அந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கணும் குடத்துக்குள்ள இருக்கிற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 காசத்தே அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றவர் அயச பிண்டவது அயச பிண்டம் வத்துனா அர்த்தம் அயச இரும்பு உருண்டேன்னு அர்த்தம் இரும்பு உருண்டை அதாவது அயன் பால் இங்கிலீஷில் சொன்ன இரும்பு குண்டு இரும்பு குண்டு பிண்டம்னா உருண்டையாக இருக்கிறதுக்கு பேர் பிண்டம்னு பேர் சாதாரணமாக பித்திருக்களுக்கு பிண்டம் வைக்கிறது என்ன பண்ணுறோம் உருட்டி வைக்கிறோம் இந்த உடம்புக்கும் பிண்டம்னு தான் பேர் இதுவும் பிண்டம்னு பேர் மாம்ச பிண்டம் இந்த சரீரமும் என்னது மாம்ச பிண்டம்னு பேர் ஒரு வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு அர்ச்சம் ஆனால் இந்த காண்டெக்ஸ்டில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அயச பிண்டம்னு அயஹான்னா இரும்புன்னு அர்ச்சம் பாருங்க இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் சம்ஸ்கிருதும் பாருங்க அயன் அயஸ் நிறைய இப்படி இருக்குது சிமிலாரிட்டான் அப்போது இந்த அயஃபிண்டம் அயச பிண்டம்னு சொன்னால் இரும்பு குண்டு இந்த இரும்பு குண்டு நெருப்பில் போட்டால் தான் வன்னி பிரதப்த என்ன அர்த்தம் வன்னினா நெருப்பு நன்றாக நெருப்பில் சுட்டன்னு அர்த்தம் நன்றாக நெருப்பில் சுடப்பட்ட நெருப்பில் போட்டால் என்ன அதுவும் நெருப்பு குண்டு மாதிரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு என்னவாக இருக்கும்னா பாருங்க அந்த இரும்போட குணம் என்ன இரும்போட குணம் வந்து கருப்பு அது குளிர்ச்சி கருப்பு குளிர்ச்சி ஒளியற்று கருப்பு குளிர்ச்சி ஒளியற்றது நெருப்போட சம்பந்தப்பட்ட ஒன்று என்னாகிறது செகப்பு சூடு பிரகாசம் அந்த ஒரு நெரு நல்லா உருட்டி விட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அந்த ஆலைகள்லாம் வந்து தொழிற்சாலைகள்லாம் இரும்ப வா இது பண்ணி போட்டால் அப்படியே நெருப்பாக இருக்கும் அது அது அது வளைக்கவோ தட்டவோ எல்லாம் செய்ய முடியும் அது மாதிரி இந்த ஜகத்தெல்லாம் என்னதுன்னா பிரம்மனாத்தான் இருக்கு இந்த ஜகத்து வந்து ஜெகத்து நாமரூப கர்மங்கள் எல்லாம் என்னதுன்னா இரும்பு குண்டு மாறி வன்னி பிரதப்தம்னா என்ன அர்த்தம் பிரம்ம சம்பந்தம் பிரம்மத்தோட சம்பந்தம் எல்லாத்துலேயும் சச்சி திருக்கு அனைத்திலும் சச்சிதானந்தம் இருக்கு அனுர்த்த ஜட பதார்த்தங்கள் அனைத்துலையும் அனுர்த்த ஜட துக்க பதார்த்தங்கள் எல்லாத்துலையும் சச்சிதானந்தம் வியாபிச்சிருக்கு இது அறிவால் தான் புரிஞ்சிக்க முடியும் இது ஒன்றும் தியானத்தில் விஷயம் இல்லை கொட்டை கொட்டை இப்படி மாதிரி படித்து வாங்கிக்கணும் படித்தது மனசில் வாங்கின்றதை தியானம் பண்ணணும் மனசுல எது பதிஞ்சிருக்கோ அதை தியானம் பண்ணணும் பண்ணி இத கண்டுபிடிக்க முடியாது ஆகையினால ஆகையினால ஞானி என்ன பண்றான் சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம் ஆக வன்னி பிரதப்த அயச பிண்டவத்துகாசத்தே அதாவது இந்த நெருப்பு என்ன பண்ணுகிறது இரும்பு குண்டை விளக்கிண்டு தானும் விளங்குகிறது இரும்பு குண்டுக்கு பிரகாசம் கொடுத்தது யாரு நெருப்பு அது மாதிரி இந்த ஜகத்துக்கு சச்சித்த கொடுத்தது யாரு சத்தாக கொடுக்கிறது யாரு பிரம்ம அப்படி புரிஞ்சுக்கணும் ஆக இந்த துவைத்தம் பேதம் விஷமம் நாமரூபம் எல்லாத்திலையும் அந்த சச்சிதாத்மகம் இருக்கு எஸ் செய்ரணம் சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் பாசத்தே எல்லாம் கிளீனாக இருக்கு பாருங்க தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை வச்சுட்டே சொல்லலாம் எஸ் செய்ரணம் அந்த வார்த்தையை கவனிக்கணும் எஸ்ய சதாத்மகம் ஸ்புரணமேவ அசத்கல்பார்த்தகம் அசத்கல்பார்த்தே கச்சதின்னு அர்த்தம் அசத்கல்பார்த்தகம் பாசத்தே ஆக இந்த பத பதார்த்தங்கள்லாம் அவங்க மனசில் ஓடுகின்றே இருக்கணும் புரியும்னு நம்பின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த சாஸ்திரம் மறந்து போயிடப்படாது மறந்து போயிட்டால் கம்யூனிகேஷன் கஷ்டம் ஏன்னா ஏற்கனவே படித்ததுனுடைய அறுபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் வந்தாச்சு நம்ம அப்புறம் வந்து திரும்பவும் ஆரம்பித்தோம்னு இல்லாட்டி பழையபடியும் ஆதவ கீர்த்தன ஆரம்பத்திலே போகணும் சத்துனா என்ன அப்படின்னு திடீர்னு கேள்வி கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோளே சத்துன்னா என்ன சித்துனா என்னன்னு திடீர்னு ஆரம்ப அடிப்படையிலே நமக்கு சந்தேகம் வந்துடுத்துன்னு வச்சுங்கோ இந்த விஷயம் புரிய வைக்கிறது கடினமாயிடும் ஆகையினால பிரம்ம ஸ்வயம் பிரகாசத்தே ஆஹ் இந்த ஸ்லோகத்துல என்ன தாத்பரியம்னா பிரம்மை சர்வம் பிரகாசயத்தி பிரகாசயத்தி ஸ்வயம் பிரகாசத்தே அனைத்தையும் இந்த ரெண்டு ஸ்லோகம் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு ரெண்டு தாற்பயம் என்னன்னு கேட்டா ஸ்வயம் பிரகாசம் பிரம்ம சர்வான் பிரகாஷதி மெய்பொருள் தானே ஒளிர்ந்து கொண்டு ஒளிர்விக்கப்படுகின்ற அனைத்தையும் ஒளிர்விக்கிறது ஆகவே ஒவ்வொரு பொருளிலும் மெய்பொருளே இருக்கிறது அதனால தான் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாக என்ன சுவாமி திருக்குறளை மாத்திட்டாருன்னு நினைக்காங்க அது அர்த்தம் இப்படி தான் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாக காண்பது அறிவு அதுதான் பிரம்ம ஜானம்னு பேர் எந்த பொருளும் விளங்கு இது என்னென்ன இது விளங்குறதுன்னா எதனால் விளங்கிறது அந்த வஸ்து இதை விளக்குறது எதுன்னா உணர்வு தான் இதை உணர்வு எல்லாவற்றையும் விளக்கிக் கொண்டு தானே விளங்குகிறது ஆகவே எல்லாவற்றிலும் இருப்பது என்னதுன்னா உணர்வே விளங்குகிறது அதனுடைய தாத்பரியம் தான் உணர்வு தன்னைத்தானே விளக்கிக் கொண்டு எல்லாவற்றையும் விளக்குகிறது ஆகவே விளங்குவது என்னதுன்னா உணர்வில்லாமல் ஏதாவது விளங்குமோ உணர்வில்லாமல் எதுவாவது விளங்குமோன்னா அப்போ விளக்குவது எது விளங்குவது எது விளக்குவதும் உணர்வு விளங்குவதும் உணர்வு அதுதான் சாரம் சரி ஆகினாலும் என்ன சொல்றார் துவைத்தத்துக்கு ரியாலிட்டி கொடுக்காதே விஷமம் துவைத்தம் பேதத்துக்கு ரொம்ப ஓவர் ரியாலிட்டி சத்தியத்துவம் கொடுக்காதே அப்படிங்கிறத சொல்றார் அடுத்த ஸ்லோகத்தில் படிக்கலாம் ஜகத் விலக்ஷணம் பிரம்மா ீித்விலட்சணம்மி இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது ஜகத் விலக்ஷணம் பிரம்மா பிரம்ம ஜகத் விலக்ஷணம் புத்திக்கு எக்ஸசைஸ் கொடுத்துட்டே இருக்கு நம்ம புத்திக்கு பயிற்சி கொடுக்கறது வேற்றுமைக்கு வேறானது ஒற்றுமை வேற்றுமைக்கு வேறானது ஒற்றுமை ஒற்றுமை அன்றி வேறொன்றும் இல்லை ஒற்றுமைக்கு வேறாக காணப்படுகின்ற வேற்றுமை உண்மை அல்ல உண்மையும் அல்ல பொய்யும் அல்ல உண்மையும் அல்ல பொய்யும் அல்ல ஒரு தோற்றம் அதுக்குதான் உண்மையும் அல்ல பொய்யும் என்ன அர்த்தம் அது ஒரு தோற்றம் கடல் என்பதும் அலை என்பதும் உண்மையா பொய்யாண்ணா அது உண்மையும் பொய்யும் வெறும் பெயர் விவகாரத்துக்காக தண்ணீரை தவிர ஒன்றும் இல்லை சொல்லலாம் கடல் அலைகளுக்கு வேறானது தண்ணீர் தண்ணீருக்கு வேறாக ஒன்றும் இல்லை தண்ணீருக்கு வேறாக ஏதேனும் இருக்கிறது என்று தோன்றுமானால் அது உண்மையும் அல்ல பொய்யும் ரொம்ப முக்கியம் இங்கே இதை அதை வச்சு நீ சொல்லணும் உண்மை அல்ல ஆகவே நீ எதை கவனிக்கணும்னா தண்ணீரை மாத்திரம் எப்படி கவனிக்கணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தங்கத்தை மாத்திரம் கவனிக்கணும்னு எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி பிரம்மத்தை தான் நீ கவனிக்கணும் ஆக மிச்சியாவை கவனிக்காது சத்தியத்தை பார் மித்தியை பார்க்காதே சத்தியத்துக்கே முக்கியத்துவம் கொடு மிச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே மாறாததற்கு முக்கியத்துவம் கொடு மாறுவதற்கு முக்கியத்துவம் தராதே அதுதான் சொல்கிறார் பாருங்க பிரம்ம ஜகத் விலக்ஷணம் ஜகத் விலக்ஷணம்னா என்ன அர்த்தம் ஜகத்துக்கு வேறானது நகைக்கு வேறானது தங்கம் நகைக்கு வேறானது தங்கம் நகை தங்கம் அல்ல நகை தங்கமா நகை தங்கம்னு சொன்னால் நம்ம நான் ஞாபகம் இருக்கோ நான் அது கவனமாக சொல்லுவேன் நகையை நீங்கள் வச்சுக்கோங்க தங்கத்தை எங்கிட்ட கொடுங்க நகையை நீங்கள் வச்சுண்டு நானும் புத்திசாலித்தனமாக கேட்கணும் இல்லையா நகையை என்கிட்ட கொடுத்துட்டு தங்கத்தை நீங்கள் வச்சுக்கங்கன்னு சொன்னால் புத்திசாலித்தனம் இல்லை விவரமாக சொல்ல வேண்டாம் எல்லாரும் வ அவங்க அவங்க நகையை வச்சுக்கிட்டு தங்கத்தை எல்லாம் எங்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க அது மாதிரி புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும் நகைக்கு வேறானது தங்கம் ஜகத் விலக்ஷணம் பிரம்ம அதுக்கு நகைக்கு வேறானது தங்கம் தங்கத்துக்கு வேறாக நகை இல்லை பிரம்மணா அந்நத்து கிஞ்சன நாஸ்தி எப்படி டெவலப் பண்றாரு பாருங்க ஜகத்துக்கு வேறானது பிரம்மம் பிரம்மத்துக்கு வேறானது ஒன்றும் இல்லை பிரம்மத்துக்கு வேறானது ஒன்றும் இல்லை பிரம்மத்துக்கு வேறானது ஜகத்துன்னு சொல்லிடுவோம் இல்லையா உடனே நமக்கு புத்தி என்ன தோணும் ஜெகத்து நகைக்கு வேறானது தங்கம் தங்கத்துக்கு வேறானது நகைனா இந்த எக்ஸாம்பிள் கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் நாங்களாம் இல்லையா இந்த தண்ணீர் அலை உதாரணம் இந்த தங்க நகை உதாரணம் இல்லைன்னா எப்படி பாடம் நடத்துறது கடைசியில் எல்லாரும் என்ன சொன்னால் எக்ஸாம்பிள் நல்லா புரியுறது எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்றீங்களோ அதுதான் புரியல் அது புரியணும்னா என்ன பண்ணுறது எக்ஸாம்பிளை வச்சு விளக்கி ஆகணும் வேறு வழி கிடையாது தெரிந்ததை கொண்டு தெரியாததை தெரிவிக்க வேண்டும் எழுத்தெல்லாம் அகர முதல தெரிஞ்சது உலகு ஆதிபகவன் முதற்றே தெரியாது தெரிஞ்சதை வச்சு தான் தெரியாது சொல்றாரு அவர் திருவள்ளுவர் அப்போ என்னென்னா எழுத்தெல்லாம் அகர முதலங்கிறதுக்கு புத்தி கொஞ்சம் இருந்தால் போகும் அதுக்கே புத்தி ஓணும் உலக ஆதிபகவன் முதற்றங்கிறது கொஞ்சம் இன்னும் புத்தி வந்து நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு தேவை அவ்வளவுதான் ஆஹா பிரம்மணஹ அநத்து கிச்சித்து நாஸ்திங்கிறது பிரம்மண அந்நூறு கிஞ்சன அர்த்தம் கிடையாது அப்படி இருக்கிற மாதிரி தெரியறது அப்படின்னா சுவாமிஜி நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் நகைக்கு வேறானது தங்கம் ஜகத் விலக்ஷணம் பிரம்ம ஈஸ் ஈக்வல் டு நகைக்கு வேறானது தங்கம் பிரம்மணோன்ன கிஞ்சன தங்கத்துக்கு வேறாக ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இல்லாட்டி இதை முதல்ல போட்டுக்கணும் தங்கத்துக்கு வேறாக ஒன்றும் இல்லை இஸ்இக்குவல் டு பிரம்மனஹா அன் எண்ண கிஞ்சன இதுதான் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்றோங்கிறதையும் பார்த்துக்கணும் அன்ன கிஞ்சன இல்லையே நகைன்னு ஒன்று என்ன இருந்தாலும் அட்ராக்ஷன் அதுல இருக்கு அட்ராக்ஷன் வந்து அதுல இருக்கு இங்கிருந்து இது வரைக்கும் வளையல் போட்டுருக்காங்க ஒரு வளையல் மாதிரி ஒரு வளையல் இல்லை இந்த வளையல் ரவுண்டாக இருக்குது இப்படி இருக்குது என்னெல்லாம் டிசைனுங்கிறீங்க அந்த கேட்லாக் புஸ்தத்தை பார்த்தா மகாமாயா அந்த கேட்லாக் வாங்கி பார்த்தோம் அது வீட்டில் எல்லோரும் பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே முக்தியே கிடச்சிடும் அத்தனை வேணும் உட்காந்து நீ எப்படி இருக்குது நமக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக பிடிக்காது சில பேர்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு பிடிக்கல ஒய்ஃபுக்கு பிடிச்சிருக்கேன் அதனால நான் போட்டுருக்கேன் அதுக்காக சொல்கிறாங்க இல்லையா பிடிச்சிருக்கேன் அதனால நான் போட்டுருக்கேன் என்ன பண்ணுறது ஒய்ஃபுக்கு பிடிச்சது நான் பண்ணித்தான் ஆகணும் அதர் வேற இருக்கலாம் எனக்கு தெரியாது சாமியாருக்கு பிடிச்ச துணின்னு வாங்கி தர முடியுமா ஒரே காவி தான் இருக்கட்டும் விஷயம் என்ன இங்கே பிரம்ம அந்நாதிச்சேத் பிரம்மத்துக்கு வேறாக விளங்குகிறது சுவாமி எனக்கு இது டிசைன் தான் ஒரே மை மைண்டு முழுக்க இருக்கே தவிர கோல்டே காணவேன் அப்படின்னா அத்தனையும் மாயை தான் மித்யாங்கிறது பிரம்ம அந்நிய பாதிச்சேன் மித்யா பிரம்மத்துக்கு வேறாக ஏதேனும் என்றால் அது சதசத்யாம் அநிர்வச்சனீயத்துவம் மித்யாத்துவம் நிச்சயா என்ன அர்த்தம் அது வேற மாதிரி தெரிகிறது ஆனா அது வேற இல்லை அதுக்கு உதாரணம் சொல்றார் எச்சா மறு மரீச்சிக்கா மறுன்னு சொன்னா பாலைவனம் மரீச்சிக்கான்னா நீர் காணல் நீர் பாலைவனத்தில் தோன்றும் காணல் நீர் மறு மரீச்சிக்கா எச்சான்னா எப்படி பாலைவனத்தில் தோன்றும் காணல் நீரை போல பாலைவனத்தில் தோன்றும் காலல் நீரைப் போல பிரம்மத்துக்கு வேறாக ஒரு பொருளும் இல்லை இப்ப இதுல எத்தனை வேலை பண்ணியிருக்காரு பாருங்க அதாவது துவைத்தத்துக்கு வேறானது அத்வைத்தம் அத்வைத்தத்துக்கு வேறாக துவைத்தம்னு ஒன்னும் கிடையாது அத்வைத்திற்கு வேறாக துவைத்தம் இருக்குன்னு சொன்னா அது வாஸ்தவம் இல்லை எப்படின்னா பாலைவனத்தில் தோன்றும் காணல் நீரைப் போல காணல் நீர் உண்மையா பொய்யான்னு கேட்டால் என்ன சொல்வது காணல் நீர் கண்ணுக்கு உண்மை அறிவுக்கு பொய் அதே தான் சூரியன் உதிப்பதும் மறைவதும் அதாவது அனுபவத்துக்கு உண்மை அறிவுக்கு பொய் பூமி சுற்றி கொண்டிருக்கிறது என்பது அறிவுக்கு உண்மை அனுபவத்துக்கு பொய் எப்படி சொல்றேன் கரெக்ட் தானே அனுபவத்துல இருக்கோ அறிவுக்கு உண்மை ஆக இங்க எப்படின்னு கேட்டா அனுபவத்தில் உண்மையா இருக்கு அறிவுக்கு பொய்யா இருக்கு அதைத்தான் புரிஞ்சுக்கணும் இத புரிஞ்சுண்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற எல்லா விதமான எல்லாம் மாறுறது உடம்பு மாறுறது மனசு மாறுறது புத்தி மாறுறது இதை மாறுறதுலேயே நம்ம என்ன பண்ணுறக்கோ இது மாறாதுன்னு நினச்சிகிட்டே இருக்கோம் மாறாதுன்னு நினச்சிகிட்டு இருக்கோம் மாறித்தான் ஆக போகிறது அதை நம்ம பண்ண முடியாது ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா இன்பமே இருக்கணும் துன்பமே வந்துவிடக்கூடாதுன்னு இன்பம் வரும் போகும் துன்பம் வரும் போகும் எதுவும் சாஸ்வதம் இல்லை ஆனாலும் நம்ம மனசு எது நாடுகிறதுனா துன்பம் வேண்டாம் இன்பமே வேணும் ஆனா வேற வழி கிடையாது இன்பமாவது துன்பமாவது இன்பமும் இல்லை துன்பமும் உபனிஷத் உணர்ந்தவன் இன்பத்தையும் துன்பத்தையும் வெற்றி கொள்கிறான் என்று கட்டோபனிஷத் மந்திரம் சொல்கிறது இன்பத்தையும் துன்பத்தையும் வெற்றி கொள்கிறான்னா என்ன அர்த்தம் இன்பத்தையும் துன்பத்தையும் அவன் பொருட்படுத்துவதில்லை இன்பத்தையும் துன்பத்தையும் அவன் மதிப்பதில்லை இன்பமும் துன்பமும் காணல் நீர் காணல் நீருக்கு சமானம் ஆனால் அது என்ன ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரிகிறது அதுக்கு தான் நம்ம வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி எனக்கு துக்கத்தை போக்குன்னு கேட்குறதை விட ஞானத்தை பலப்படுத்துன்னு கேட்குறது நல்லது எனக்கு ஞானத்தை கொடு ஞானத்தை பலப்படுத்து போரும் ஜென்மா ஆகையினால் இந்த ஜென்மாவையே நான் திரும்ப திரும்ப யோசிக்க விரும்பலை ஆக எனக்கு ஞானத்தை கொடுத்து என் ஞானத்தை பலப்படுத்து அதுதான் கேட்கணும்னு எனக்கு தோன்றுகிறது எதா மறுமறீச்சுக்கா ஸ்லோகம் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் புரிஞ்சாலும் புரியாட்டணும் அவ்வளவுதான் நீ அடுத்த ஸ்லோகம் திருஷ்யத்தை ஸ்ரூயத்தை பிரம்மணோநத் பவேத் சச்சிந்த <totva> <totva> சச்சிதானந்தமத்வயம் எல்லாம் இது சர்வாத்மகத்துவம் எங்கும் சர்வம் பிரம்மமயம் அதே தான் என்ன சொல்கிறார் எதெல்லாம் பார்க்குறோமோ எதெல்லாம் கேட்குறோமோ எத்யது திருஷ்யத்தை எத்யது ஸ்ரூயத்தை அப்படின்னா நீங்கள் எல்லாம் சேர்த்துக்கணும் எத் எத் ஸ்பிருஷ்யத்தை எத்யத் ஜிக்ரத்தை எத்யத் அனுபூயத்தை எதெல்லாம் பார்க்குறோமோ எதெல்லாம் கேட்கறோமோ எதெல்லாம் உகர்றோமோ எதெல்லாம் தொட்டு உணர்றோமோ அத்தனையும் என்னதுன்னா அவர் சொல்றார் பிரம்மண அந்நத்து தத்து நபவே பிரம்மத்துக்கு வேறாக எதுவும் இல்லை எல்லாம் பிரம்மத்தில் கற்பிக்கப்பட்டவைகள் அதனால இஷ்டத்துக்கு சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது இஷ்டத்துக்கு சாப்பிட்றேன் இஷ்டத்துக்கு கேட்குறேன் எல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் தான் பிரம்மன்னு சொல்லிவிட்டீங்களே அப்படின்னா அதெல்லாம் குறைச்சவனுக்கு தான் இதை சொல்லியே கொடுப்போம் சொல்லி கொடுத்தா அப்புறம் அதுக்கப்புறம் ஏன்னா இல்லாட்டி அது அதர்மமாக போயிடும் அந்நியாயம் எல்லாம் நடக்கும் ஆகையினால இங்க வந்து இது அதுக்கு வேறாக இல்லைங்கிற இந்த தத்துவம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் தான் அதைத்தான் விளக்கிறதுக்கு இருக்கு பிரம்மத்துக்கு வேறாக எதுவும் கிடையாது எப்படி இதை சொல்றீங்க எல்லாம் வேற வேறையா இருக்கு கேட்கறதுல எத்தனை விதம் இருக்கு ஒரு ஒருத்தர் குரலும் ஒரு மாதிரி இருக்கு கார்ல எத்தனை ஹார்ன் வச்சிருக்கான் சங்கீதத்தில் எத்தனை ராகம் இருக்கு ஒரே ராகத்துல வந்து ஜென்ய ராகம்ங்கிறான் அப்புறம் வந்து ஒரு அது வந்து மேடகர்த்தா ராகம் வேற ஜென்னிய ராகம் வேற வேகப்பட்டது இத்தனை எல்லாம் இருக்குங்கிற போது எப்படி நீங்க சொல்றீங்கன்னா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 அறிவின் கோணத்தில் அடுத்த லைன் சொல்கிறது தத்துவ ஜானாத் தத்துவ அர்த்தம் தத்துவ ஜானத்தினால் இவ்வாறு சொல்லுகிறோம் அனைத்துக்கும் ஆதாரமான மெய்ப்பொருளை பற்றிய அறிவினால் இதை சொல்கிறோம் அணு விஜான் எல்லாம் அணுமயம் பர் நாம எல்லாரும் என்ன சொல்றோம் எல்லாம் சைத்தன்யமயம் பிரம்மமயம் அதுதான் வித்தியாசம் பௌத்திக விஜானி எல்லாம் அணுமயங்கிறார் நாம் என்ன சொல்கிறோம் பிரம்ம விஜானி என்ன சொல்கிறார் சர்வம் பிரம்மமயங்கிறார் அணு விஜானி சொல்கிற அனுமயத்தை எல்லாரும் பார்த்துருக்கோமோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அதுக்கெல்லாம் என்னது ரொம்ப மைக்ரோஸ்கோப்பெல்லாம் வச்சு பார்க்கணும் அதுதான் எல்லாமா இருக்குது எலெக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் என்னமோ வேறு என்ன என்னமோ புதுசாக ஒன்று கடவுள் துகளுங்கிறான் இன்னும் போசா என்னமோ ஒரு வார்த்தை சொல்லி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 இந்த பாடம் பேப்பர்ல வராது நியூஸ்ல வராது யாருக்கும் தெரியாது ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க இது எந்த லேபர்ட்ரியில் போட்டு பாக்குறது என்ன எந்த இதில் வச்சு என்ன நான் பார்க்கறது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் நம்ம இப்படி சொல்றோங்கிறதே நிறைய பேருக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னு கூட தெரியல சொன்னேன் இந்த கான்சியஸ்னஸ் எந்த ஃபீல்டில் எந்த குரூப்பில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிறதுன்னே தெரியாமல் குழம்பின்னு இருக்கான் கான்ஷியஸ்னஸ்ஸை எந்த டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிறது இது வந்து சைக்காலஜியில் எடுத்துக்கிறதா இல்லை வந்து ஃபிசிக்ஸில் எடுத்துக்கிறதா கெமிஸ்ட்ரியில் எடுக்கிறதா எதில் எடுக்கிறது அதனால என்னென்னு ஏன் என் டிபார்ட்மெண்டில் ஒரு ஒருத்தனும் யார் அத்தனை பேரும் யார் இருந்தால் அதுதான் தத்வஜான தத் பிரம்ம எப்படிப்பட்ட பிரம்மன் அது சச்சிதானந்தம் அத்வயம் திரும்ப திரும்ப சொல்லணுமா சச்சிதானந்தம் ஆகையினால சத்து சித்து ஆனந்தம் அத்வயம்னா என்ன அர்த்தம் இரண்டற்றது சச்சிதானந்தம் அத்வயம் சரி அத்வயம்னா சச்சிதானந்தத்துக்கு அர்த்தம் நான் சொல்லலை ஏற்கனவே பல இடங்கள்ல அதை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆக எழுந்த பாருங்கள் இப்போதான் சொல்லிருக்கோம் சச்சிதானந்த மதுவை ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் பாதமே சச்சிதானந்த மதுவையும் தான் ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகம் நீங்கள் என்னென்னா விளக்கம் பார்க்க 56 ஆறாவது ஸ்லோகம் முதல் ரெண்டாம் பாதத்தில் இதே வரி வந்திருக்கிறது அங்கு விளக்கம் சொல்லப்பட்டது எனவே அடுத்த ஸ்லோகம் போகிறோம் சர்வகம் சச்சிதானந்தம் ேஸ்வந்தம்ாமன்தவவா சச்சிந்தேத்த பாஸ்வந்தம் பானுமந்தவது ஆக இந்த அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சா ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா அறிவையே கண்ணாக கொண்டு பார்க்கிறவன் இந்த உண்மையை உணர்கிறான் அறிவை கண்ணாக கொண்டு பார்க்காதவனுக்கு இந்த உண்மை உணரப்படுவதில்லை அதான் கருத்து இது அறிவால சொல்றோமே விவகாரம் வந்து பேதம் இருக்கு அதனால தானே அறிவு அறிவுன்னு சொல்லிகிட்டு இருக்க வேண்டியிருக்கு இல்லாட்டி வேற்றுமையே தெரியலன்னா பாடமே நடத்த வேண்டாம ஆக வேற்றுமை தெரிகிறது வேற்றுமை உண்மை அல்ல படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அறிவால பெற வேண்டியிருக்கு தத்துவ ஜானாத்துன்னு போட்டார் அதே மாதிரி இங்க என்ன சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்னன்னா ஞான சக்ஷு நிரீக்ஷத்தே அஜான சக்ஷு ந ஈக்ஷேத விஷயம் அறிவையே கண்ணாக கொண்டு காண்பவன் இந்த உண்மையை உணர்கிறான் அறிவை கண்ணாக கொண்டு காணாதவன் இந்த உண்மையை உணர்வதில்லை அவ்வளவுதான் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் அதே கருத்துதான் அப்புறம் சர்வகம் சச்சிதானந்தம் பிரம்மனுடைய லட்சணம் சச்சிதானந்தம் ஏற்கனவே பார்த்துட்டோம் சர்வகம்னா என்ன எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள அந்த சச்சிதானந்த பிரம்மனை அறிவுக்கண் கொண்டுள்ளவன் காண்கிறான் அறிவுக்கண்ண எப்படி கிடைக்கும் அஜான திமிராந்தசிய ஞானாஞ்சனசலா சக்ஷுரும் மீளித்தம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நம ஏற்கனவே அறிவுக்கண் உடையவர்தான் அறிவுக்கண்ணை கொடுக்க முடியும் அறிவையே கண்ணாக உடைய ஆசிரியர் மாணவனுக்கும் அவனுடைய அறிவு கண்ணை திறக்கிறார் அறிவு கண்ணை திறந்து அவனுக்கு உண்மையை உணர்த்துகிறார் உத்ரா மந்தம் ஸ்திதம் வா பி புஞ்சானம் வா குணாவிதம் விமூடா நானு பசியந்தி பசியந்தி ஞான சக்ஷுஷா அதுக்குதான் சொல்லணும் பசியந்தி பசியந்தி அஜான சக்ஷு ந ஈக்ஷேதாவது எல்லா நீங்கள் என்னோ சுவாமிஜி நல்லா சுத்துறார் என்ன சொல்லுவான் இல்லையா இது புரியலேன்னு வச்சு ரொம்ப பயங்கரமாக சுற்றுராறுப்பா சுற்றுறதுன்னா சுத்து ரீல்னா ரீலு விடுறாரப்பா விடுறார் விடுறார் இந்த புஸ்தகத்தை வச்சிருந்து எத்தனை புஸ்தகத்தை வச்சு ரீல் விடுறாரு திருக்குறளை சொல்றாரு தாய்மான் ஒரு சொல்றாரு ஆனா வந்து என்னன்னா புரியல அஜ்யான சக்ஷுத அதுக்கு உதாரணம் சொல்றார் சூரியன் நல்லா வெளிச்சமா பிரகாசிச்சு கூட பார்வையற்றவனுக்கு சூரிய ஒளி தெரியாததை போல பாஸ்வந்தம் பானும் அந்தவத்து அந்தவத்துனா பார்வையற்றவன் அந்த பார்வையற்றவன் வத்துனா போல பார்வையற்றவனை போல பார்வை இல்லாதவனுக்கு சூரிய வெளிச்சம் எப்படி தெரியாதோ அப்படி சூரிய வெளிச்சம் உடம்பில் படலாம் உடம்பில் பட்டால் தெரியும் இது சூரிய வெளிச்சம்னு தெரியும் நமக்கு இங்கே பாடம் என்ன சூரியனை பார்க்க முடியாது பார்வையற்றவர் சூரியனை பார்க்கும் ஆற்றல் இல்லை வெளியில் பார்க்கும் ஆற்றல் இல்லை அவருக்கு சூரியன் எப்படி தெரியாதோ அதைப்போல் எல்லாத்தையும் எக்ஸாம்பிள்னா இங்கே ஆத்மபோகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியே திருஷ்டாந்தங்கள் தான் விசேஷமாக சொல்கிறேன் ஆக இதிலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் நமக்கு நம்ம எப்போது அறிவையே கண்ணாக கொண்டு திருஷ்டி ஞானமயம் கிருத்வா பசியேத் பிரம்மமயம் ஜகத்துன்னு எங்கேயோ படித்த ஞாபகம் அபரோக்ஷானுபூதி திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பசேத் பிரம்மமயம் ஜகத்து சரி இதுக்கு என்ன பண்றது ஞானக்கண்ணை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி ஒரு பாட்டு இருக்கு பழைய எம் கேடி பாட்டு ஞானக்கண் ஒன்று இருந்திடும் போதினில் ஊனக்கண் அப்படின்னு ஒரு பாட்டு இந்த கண்ணுக்கு ஊனக்கண்ணுன்னு பேர் ஊன்னால செய்யப்பட்ட கண் அறிவுக்கண் சில பேர் ஞானக்கண்ணு இங்கே திறக்கணுங்கிறான் ஞானக்கண்ணுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல கிழிக்கணும் நெத்தியில் இப்படி கிழித்து தையல் போட்டான் அதுங்க வந்து நெத்தியில் இருக்குது ஞான பட இதில் வேற இருக்கா அது அப்படி இருக்கா அது ரெண்டு கண்ணை வச்சுட்டே நம்ம படாது பாடுபடுறோம் அப்போ வந்து நெத்திக்கண்ணு வேறு இப்படி இருக்கா இது இப்படி வேற போட்டிருக்கு அது வந்து இந்த சாந்து போட்டு வச்ச மாதிரி இப்படி போட்டிருக்கு அதை வேற இப்படி திறந்து காட்டுறதா சினி சினிமா விலையெல்லாம் அதெல்லாம் காமிச்சிருவான் நெத்திக்கண்ணை சிவருமான் திறக்கிறதாகவும் அங்கேருந்து நெத்தி பொறி வந்து நக்கீரெல்லாம் எரியிற மாதிரி பார்த்துருக்காங்களா அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நெற்றிக்கண்ணை வேற குரு சொல்லுவார் நான் உன் ஒரு நாளைக்கு திறக்க போகிறேன் அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து முகூர்த்தம் வச்சு கத்தியோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒன்று சும்மா தொட்ட உடனே தெரியுது தான் கேட்பர் அது எல்லாம் அதுலேயும் நிறைய ரகங்கள்லாம் இருக்கு சில பேர் வந்து கிழிச்சிக்கிறான் குருவே வேண்டாம் நானே கிழிச்சிக்கிறேங்கிறான் புரியறது இல்லை இப்படிலாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கேன் நெற்றி கண்ணெல்லாம் ஒன்றும் கிடையாது இருக்கிற ஞானி மூணு கண்ணுக்கு பேரே சாஸ்திரத்தில் சிவபெருமானுக்கு மூணு கண்ணு தெரிஞ்சுமா ஸ்ருதி யுக்தி அனுபவம் ஸ்ருதி யுக்தி அனுபவம் தான் அறிவுக்கண் இந்த கண் இதற்கு யுக்தினா லாஜிக் அனுபவம்னா எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவ சரி அதுக்கு என்ன பண்றது ஸ்லோகம் இருக்கு சர்வமலான் முக்த ோத்தேஸ்ீப் ஜீவான்முக்ணவியோத்தேயம் இந்த ஞானா பெறத்துக்கு ஞானக்கண் ஞானாக்னின்னு சொல்லிவிட்டேன் இங்கே ஞானம்ங்கிற கண்ணை பெறத்துக்கு என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்கிறார் இப்போ தங்கம் இருக்குது நம்ம எல்லாரும் கழுத்துலையும் கையிலையும் போட்டுருக்கோம் தங்கம் இந்த தங்கம் இந்த தங்கம் வந்து பூமியில் இருக்கிற உலோகங்களில் ஒன்று இப்போ யாரோ ஒரு சாமியார் சொன்னார் சொல்லி தோண்டி பார்த்து இல்லைன்ட்டாங்க ஆமாம் இது ஒரு சாமியார் சொன்னார் ஏதோ டன் இருக்குது ஏதோ ஒரு கோட்டைக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டும் பாவம் நம்பி அவர் தொல்பொருளியாக்கா இல்லாக்க இப்போல்லாம் என்னெல்லாமோ சாமான்கள்லாம் இருக்குது சேட்டலைட்டு படம் பிடிச்சிடும் இருந்தால் என்ன இதுவாக சர்வசாதன சேட்டலைட் படம் பிடிச்சி எத்தனை இடத்துல வைரம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் வச்சுருக்காங்க அதெல்லாம் வெளியில் சொல்கிறது இல்லை அது எப்படி உங்களுக்கு தெரியும்னா அதுதான் இதுதானே நமக்கு வேலையே சேட்டிலைட்டு வந்து என்னென்னாலும் படம் பிடிக்கும் இப்போ இந்த சாமியார் சொன்னார் சொல்லி தங்கத்தை எடுத்து கருது ட்ரை பண்ணாங்க அந்த கதையெல்லாம் இருக்கட்டும் எதுக்கு சொல்கிறேன் இந்த தங்கம் எங்கேருந்து வருது இப்போ நம்ம எத்தனை மெட்டல் இருக்குது அலுமினியம் இருக்குது ஈயம் இருக்குது பித்தாளை இருக்குது காப்பர் இருக்குது அப்புறம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது இல்லைல்லாமும் பூமிக்குள்ளே எத்தனையோ உலோகங்கள் இருக்குது அதில் ஒரு உலோகம்தான் தங்கத்துக்கு நான் தங்கம்னு தெரியுமோ ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்கிறான் தங்கத்துக்கு நான் தங்கம்னு தெரியுமோ தங்கத்துக்கோ பித்தளைக்கோ வைரத்துக்கோ வைடூரியத்துக்கோ நான் வைரம்னோ தங்கம்னோ பித்தளைனே தெரியாது நம்ம தான் எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பை கொடுத்து வச்சிருக்கோம் அப்போ இந்த தங்கம் வந்து பூமிக்குள்ளே இருக்குது ஆனால் பூமியிலேருந்து அதை எடுத்து எத்தனை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க சும்மாவாக வருது ஒரு பிஸ்கட் பிஸ்கட்டாக இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து எடுத்து நகையாக பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது வந்து பூமிக்குள்ளே மண்ணோட மண்ணாக இருக்கும் அதை எடுத்து அதை வெட்டி அதை கொண்டு வந்து அதை வந்து நிறைய அதுக்கு எத்தனையோ விதமான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம்தான் அந்த கோல்டை எடுக்கிறாங்க அது மாதிரி இங்கேயும் என்ன சொல்கிறது சாஸ்திரம் நம்ம எல்லாரும் ஞான தங்கம் நம்ம எல்லோரும் ஞான தங்கம் ஆனால் நிறைய ஆசா பாசங்கள்ங்கிற அழுக்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப மூடி கிடக்கு தங்கம்னு நம்ம நமக்கு நம்ம தங்கம்னே நமக்கு புரியலை நம்ம தங்கமாக இருந்தால் நம்மள உருக்கி நகையாக பண்ணி போட்டுக்க முடியுமா ஆனால் நம்ம தங்கம்னே நமக்கு புரியலை புரியத்துக்காக சொல்ற சாஸ்திரம் நம்ம எல்லோரும் தங்கம் இந்த ஜீவாத்மா வந்து ஸ்வர்ணந்தான் ஆனால் நிறைய காமக்ரோத லோகமோக மத ஆச்சரியங்கள்ங்கிற ஆழுக்கோடு இருக்குது ஆனால் இது என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ஆத்மா ஸ்துதி ஆத்ம போதம் தத்துவபோதம் ஏகப்பட்ட பாடம் திருக்குறள் எல்லாம் பண்ணி பண்ணி என்ன பண்ண வேண்டியிருக்கு கழுவிட்டு போனா சாமியார் ஊருக்கு போனோம்னா திரும்ப ஒட்டினுட்றது வர வேண்டியது அவங்கள சொல்ல நீங்களா சும்மா சொல்ல சாமியாருக்கே பாடம் நடத்தல ஒட்டிக்கும் என்னன்னா இது அடிக்கடி கிளீன் பண்ணிட்டு இருக்க வேண்டியிருக்கு இந்த யானையை பாத்தீங்கன்னா அருமையா குளிப்பாட்டி நிறுத்தினீங்கன்னா அது அப்படியே இதுக்குள்ளெல்லாம் மண்ணை தேடும் நான் கோயிலெல்லாம் பார்த்துருக்கேன் இந்த கல் போட்டிருக்காங்கல்ல அந்த கல் இடுக்குள்ள மண் இருக்குமில்லையா அதுக்குள்ளேருந்து அது உறிஞ்சு அது மேலே போட்டுக்கும் அதுக்கு எதுவும் அரிக்கிறது பாவம் அது மாதிரி இந்த ஜீவாத்மா தங்கமான ஞான இந்த ஜீவாத்மா என்னாருதுன்னா நிறைய ஏகப்பட்ட இமோஷன் அது இதுன்னு சொல்லி அழுக்காக இருக்குது அதை என்ன பண்ணுறது இப்படி படித்து படித்து படித்து படித்து ஒரு ஜென்மாவா ரெண்டு ஜென்மாவாக தெரியலை ஒரே ஜென்ம போற்தான் நம்ம சொல்கிறோம் அதில் இது பண்ணி பண்ணி ஏதாக இருந்தால் சிரவணம் பண்ணி மரணம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி விடாம இதை பண்ணின்றிருக்கு பண்ண அப்புறம் எல்லா அழுக்கும் போய் நான் அப்படியே ஸ்வர்ணவது சுவர்ண ஜோதி வேதம் சொல்கிறது சுவர்ணங் கர்மம் பரிவேத வேதம் இந்திரசியாத்மானந்த சதாச்சரந்தம் அஹ அகம் ஸ்வர்ணோ சுவர்ண ஜோதிஹி அப்படி ஆகிறானோ அதை தான் இந்த ஸ்லோகம் சொல்லுது அதாவது ஞானம்ங்கிற அக்னி ஞானம்ங்கிற அக்னியில் இந்த ஜீவன்கிற தங்கத்தை போட்டு அடிக்கடி இந்த அதாவது என்ன பண்ணுவாங்க கோல்டை வந்து நெருப்பில் போடுவாங்க நெருப்பில் போட்டு அதை வந்து அப்படியே ஷைன் பண்ண வெளியில் வரணும் இல்லையா அதோடய அழுக்கெல்லாம் போய் அதுக்காக போகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படி தூண்டிகிட்டே இருக்கணும் சும்மா உள்ள போட்டுட்டு அந்த பக்கம் போய் செல்ஃபோன் பேசிகிட்டு இருக்க முடியாது அதெல்லாம் என்ன பண்ணணும்னா அதை அடிக்கடி அதை இப்படி இப்படி எல்லாம் பண்ண இப்படி நம்ம தோசையை போட்டுட்டு சும்மா விட்டு அந்த பக்கம் போயிட முடியுமா அப்புறம் அவ்வளோதான் புகஞ்சிடும் அதனால் அதை இப்படி இப்படி திரும்ப திரும்ப போடணுங்கிற மாதிரி இதை தூண்டிக்கிண்டே இருக்கணும் தூண்டிகிட்டே இருக்கணும் அப்படி பண்ணினா என்னாகிறது அழுக்கல்லாம் போய் இதாகிறதுங்கிறது சுழர் வரணும் அதாவது அனைத்து மாசுகளோடும் கூடிய ஜீவனை ஞானம் என்னும் நெருப்பில் வச்சு விடாமல் இப்போ நான் இந்த பஞ்சதை அடுத்து முடிஞ்ச உடனே என்ன பஞ்சதசி கிளாஸ் அடுத்ததுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ ஸ்ரவணாதிபிகி உத்தீப்தகா ஸ்ரவணாதிபிகின்னா என்னர்த்தம் சிரவண மனந நிதித்தியாசன ஆதிபிகிங்க கூடாது திரும்பவும் ஆதிபிகி போட்டு அப்புறம் ஆதிபிகிக்கு அப்புறம் எங்கே போகிறது ஆ ஸ்ரவண மனநிதியாசனேன ஸ்ரவண மனநிதித்யாசனைஹி ஆதி போட்டதுனால மரண நிதித்தியாசனத்தை சேர்த்துக்கணும் ஸ்ரவண மனநிதித்தியாசனங்களால் உத்தீப்தகன அர்த்தம் தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு நெருப்பு என்னது ஞானம் தூண்டது என்னது ஸ்ரவண மனந நிதி தியாசனம் அதனால என்னாகிறது ஜீவ சர்வ மலான் முக்தஹா ஜீவங்கிறதே ஒரு மலன் தான் முக்தஹா ஜீவோ பிரம்மைவ நாபரக ஜீவன்கிறதே ஒரு மலன்தான் அகம் ஜீவோஸ்மிங்கிறது வந்து அழுக்குதான் இண்டிவிஜுவாலிட்டிங்கிறதே ஒரு மாசுதான் சர்வமலாத்து முக்தஹா தியோததே தங்கத்தை போல ஸ்வர்ணத்தை போல பிரகாசிக்கிறான் எப்படின்னா தங்கம் தானே விளங்கு பிரகாசிப்பதைப் போல ஸ்வஜம் பிரகாசத்தே நம்ம என்ன பண்ணோம் தங்கத்துல இருக்கிற அழுக்கத்தான் நீக்கினோம் அது மாதிரி எங்கிட்ட இருக்கிற தவறான கருத்துக்களைத்தான் நீக்கிறோமே தவிர ஒன்னும் புதுஷா உற்பத்தி பண்ணல அகம் சுத்த சைதன்ய ஸ்வரூபம் அறியாமையினால என் மேலே ஏற்றுவிக்கப்பட்டிருக்கிற தவறான கருத்துக்களை நான் நீக்கி விடுறேன் நான் மாத்திரமில்லை என்னுடைய க தவறான என்னை நான் தவறான கருத்துக்களை நீக்கிற போதே நான் யாரெல்லாம் அனுபவி பார்க்கிறேனோ பழகிறேனோ அவங்களை தப்பான அபிப்பிராயத்தையும் நீக்கி இந்த பிரபஞ்சத்தை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை நான் நீக்கி விடுறேன் தானே பிரகாசிக்கிறது ஸ்லோகம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஜானா பரிதாபிதவணாதிபி உதீப்த முக்தீவர் தோத்ததே ரொம்ப சிம்பிள் தான் அன்வயமெல்லாம் கடினம் கிடையாது सर्वव्यापी सर्वव्यापी सर्वधारी भाति ह्यात्मा सर्वधारी பாதி சர்வம் பிரகாசத்தே பாதி பாசயத்தே கிலம்ங்கிறது இன்னொரு பாடம் பாசத்தே பாதி பாதி பாசயத்தே கிலங்கிறது இன்னொரு ரீடிங் பாதி சர்வம் பிரகாசத்தை இந்த பாடம் முடியறது உபசம்ஹாரம் உபசம்ஹாரம் பண்றார் அதாவது இந்த ஹிரதயங்கிற ஆகாசத்துல ஆத்ம ஜானங்கிற சூரியன் உதிக்கிறாராம் ஹிரதயங்கிற ஆகாஷத்துல ஹிருதாசித்தோ ஹியாத்மா போதபானுஸ்தமோபஹிருத்துமா போதபானு ஆத்மா அப்படி போடணும் பிரகாசப்படுத்துற ஆத்மா அதாவது ஞான சூரியனாகி ஆத்மா ஞான சூரியனாகிய ஆத்மா நீங்க இங்க ரெண்டு ஞானம் போட்டுக்கணும் ஸ்வரூப ஜ்யானம் விறத்தி ஜானம் ஸ்வரூப ஜானம் விறத்தி ஞானம்னா பாடம் நான் ரொம்ப நேரம் நடத்த முடியாது அதாவது அறிவையும் அறியாமையையும் அறியிற அறிவு ஸ்வரூபானம்னு பேர் நல்லா கவனிச்சிங்கன்னா தான் புரியும் அறிவையும் அறியாமையையும் அறியிற அறிவு என்ன அறிவு ஸ்வரூபானம்னு பேர் அறிவையும் அறியாமையையும் அறியிற அறிவப்பத்தின அறிவு அது விறத்திக்யானம் ஒருத்தரம் சொல்லணுமா அறிவையும் அறியாமையையும் அரியற அறிவு எது அது ஸ்வரூப ஜானம் அறிவையும் அறியாமையையும் அரியற அறிவப்பத்தின அறிவு விற்பிக்யான் அதாவது நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா இந்த விற்பிஞ்சான் ஆக இந்த மனசுல என்ன ஆகிறது நான் நித்திய ஜப்தி ஸ்வரூப்பா ஆத்மா நித்திய ஜான அறிவே வடிவானது ஆத்மா அறிவே வடிவானது ஆத்மா என்கின்ற அறிவு விற்தி அறிவே வடிவானது ஆத்மா என்கின்ற உள்ளத்தில் உள்ள எண்ணம் அதுக்கு விற்திஜானம்னு பேர் இது உண்டான உடனே என்னாகிறதுனா அறியாமைங்கிற இருளை நீக்குகிறது தமோ பகிருத்து என்ன அர்த்தம் அறியாமைங்கிற இருளை நீக்கி இருளை நீக்கி சர்வ வியாபி சர்வதாரி சர்வ வியாபின்னா அனைத்தையும் வியாபித்து அனைத்தையும் தாங்கிக் கொண்டு அனைத்தையும் தாங்கி கொண்டுனா என்ன அர்த்தம் தங்கம் நகையை தாங்குவது போல தங்கம் நகையை தாங்குவது போல மெய்ப்பொருள் பொய்பொருளை தாங்கிக் கொண்டு இருக்கிறது அப்படி புரிஞ்சுக்கணும் பொய்ப்பொருள்னா என்ன அர்த்தம் உண்மையில இல்லேன்னு தானே சொல்கிறோம் அதனால்தானே பொய்ப்பொருள் நமக்கு மா அனுபவத்துக்கு உண்மையாகவும் அறிவுக்கு பொய்யாகவும் இருக்கிறது சர்வதாரி சர்வம் பாதி சர்வம் பிரகாசத்தே அத தானே விளங்கி கொண்டு மற்றவைகளையும் விளக்கிக் கொண்டு இருக்கிறது பாதி பாசையத்தே கிளம்ங்கிற பாடம் இருந்தாலும் சரி பாத்தினா என் அர்த்தம் ஸ்வயம் பாதி தானே விளங்குகிறது சூரியன் எப்படி தன்னைத்தானே விளக்கிக் கொண்டு எல்லாவற்றையும் விளக்குகிறாரோ அதே போன்று இந்த ஞானமாகிய சூரியன் ஞானமாகிய நெருப்பு ஞானமாகிய கண்ணு எல்லாம் பார்த்துட்டோம் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் தான் ஞானமாகிய நெருப்புன்னு பார்த்தோம் ஆக இந்த ஞான சூரியன் ஆத்மஸ்வரூபம் தானே விளங்கி கொண்டு மற்றவைகளையும் விளக்குகிறது சர்வதாரி சர்வம் பிரகாசத்தே அடுத்த ஸ்லோகம் ஆக இந்த ஸ்லோகம் வந்து இது ஸ்தோத்திரம் இந்த ஆத்ம ஜான்கிற சூரியன் என் ஹிரதயத்தில் தோன்றி அறியாமையெல்லாம் போக்கி எல்லாத்தையும் விளக்கிக் கொண்டிருக்கிறது அஹோ ஆனந்தாக ரொம்ப சந்தோஷம் ஆனந்தப்படுறார் அப்படி அர்த்தம் இப்போ பிரகாசத்தை விளைச்சம் வந்து லைட் திடீர்னு எலக்ட்ரிசிட்டி போயிடுத்துன்னு வச்சுங்கோடே எல்லாருக்கும் உடனே உச்சும்போம் உச்சுன்னு விடுவோம் உடனே போயிடுத்து அப்படின்னு அப்புறம் வந்துடுன்னு உடனே உடனே சுவாமி கொண்டு வந்துருச்சு இந்த வெளிச்சம் வந்தத்துக்கே இப்படி இருக்குமே இந்த ஜட பிரகாசத்துக்கே இவ்வளவு மரியாதைன்னா இந்த சிப்பிரகாசம் ஆனந்தம் புரியறதுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கணும் அறிவுடையார் ஆவதறிவார் இந்த ஞானம் தான் எல்லா விதமான துக்கத்தையும் அடியோட நீக்கிறது ஆகையினால ஆனந்தத்தை சொல்றேன் இந்த ஸ்லோகம் பூர்த்தியாகிறது அடுத்த ஸ்லோகம் கொஞ்சம் அனுஷ்டு திருஷ்டு மீட்டர் முடியிறது திசகால சீதாதிஹ்ருத்யம் நிரஞ்சனம் யாத்ம தீர் விய சுவாடி திசகாலம் பியா சர் சர்வோ ம இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது இதனுடைய விஷயம் சாரம் வந்து மெயின் சென்டென்ஸ் சொல்றேன் யா ஸ்வாத்மதீர்த்தம் பஜத்தே சர்வவித் இல்லாட்டி யா ஸ்வாத்மதீர்த்தம் பஜத்தே சகா அமிரோ பவேத் சாதாரணமாக நம்ம படிக்கிறது நம்ம பாவமெல்லாம் போகணும்னா புண்ணிய தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணணும் ராமேஸ்வரத்தில் போய் இப்போ இருபத்ரெண்டு தீர்த்தமோ இருபத்தி மூணு தீர்த்தமோ இருக்கும் ராமேஸ்வரத்தில் வந்து ராமநாத சுவாமி தரிசனம் பண்ணுறதை விட ரொம்ப முக்கியம் தீர்த்த ஸ்நானம் தனுஷ்கோடியில் போய் தீர்த்த ஸ்நானம் பண்ணுறது காசியில் போய் கங்கையில் தீர்த்த ஸ்நானம் பண்ணுறது தீர்த்தம்னாலே புனிதம்னு அர்த்தம் காசிக்கு போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணுறது யமுனா கோதாவரி நர்மதா சிந்து காவேரி கங்கையின் புனிதமாய காவிரி இப்படியெல்லாம் நம்ம வந்து இந்த தீர்த்தத்தில் போய் குளிக்கணும்னு நினைக்கிறோம் பாவமெல்லாம் போகணும்னு ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் இந்த ஆத்மாவே புண்ணிய தீர்த்தம் இந்த ஆத்ம ஜானங்கிற தீர்த்தத்தில் எல்லோரும் ஸ்நானம் பண்ணுங்கோ வேதாந்தத்தை படிக்கிறது தான் நமக்கு மங்களகரமான ஸ்நானம் ஆகல அந்த தீர்த்த ஸ்நானம் பண்ணியிருந்தா தான் இந்த தீர்த்த ஸ்நானம் பண்ண முடியும் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை குருத்தே கங்கா சாகர கமனம் ரத்த பரிபாலனம் அத்தவா தானம் ஞான விஹீன சர்வமத்தேன பஜதின முக்தி ஜென்மசத்தேன சொல்றாருன்னா அது மாத்திரம் இல்லை அதுக்கெல்லாம் நியமங்கள்லாம் இருக்கு இப்போ வந்து ஆற்றில் போய் குளிக்கணும்னா இப்போ இந்த ஆறு இப்படி போயிட்டு இருந்தால் மேற்க பார்த்து குளிக்கணும் கிழக்கை பார்த்து தண்ணி போய்ட்டு இருந்தால் மேற்க பார்த்து குளிக்கணும் அது மாத்திரமில்லை குறிப்பிட்ட காலத்தில் ராத்திரியில் பன்னெண்டு மணிக்கெல்லாம் போய் குளிக்கக்கூடாது நினச்ச நேரமெல்லாம் குளிக்கக்கூடாது குறிப்பிட்ட திசையை பார்த்து தான் குளிக்கணும்னு அப்புறம் திதி கணக்கெல்லாம் சமுத்திரத்தில் போய் எப்போ பார்த்தாலும் ஸ்நானம் பண்ணக்கூடாது அமாவாசை பௌர்ணமி அது மாதிரி கணக்கு இருக்குது எல்லா நாள்லேயும் போய் சமுத்திரத்தில் குளிக்கக்கூடாது சாஸ்திரத்தில் இதுக்கெல்லாம் நியமங்கள்லாம் சொல்லியிருக்காங்க நினச்ச நேரம் நினைச்ச இடத்துல குளிக்க முடியாது அது மாத்திரமில்லை அது குறிப்பிட்ட ஒரு இடத்துல தான் இருக்குது கங்கைங்கிறது ஹரித்வார் காசி இந்த மாதிரி இடத்துல தான் இருக்குது இதை பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட இடம் குறிப்பிட்ட திசை அங்கே தான் இதை ஸ்நானம் பண்ண முடியும் அது மாத்திரமில்லை தண்ணியில் வந்து கங்கையில் போய் முங்கி நீங்கள்னா தாங்க முடியாது பனி உருகி வருது ஆகையினால அது குளிர்ச்சியாகவும் இருக்கும் ஓ இப்போ ஒரு ஒரு முங்கு முங்கினோன்னு ஓடி வர வேண்டிதான் அதுவும் கோமுக்கில் எல்லாம் போய் குளிக்கவும் முடியும் கையில் கிளவுஸை போட்டிருந்தாலே உள்ளுக்குள்ளே அப்படியே மரத்து கிடக்கும் கை குளிர்ச்சியாகவும் இருக்கும் ஆனால் அது மாத்திரமில்லை அது குளிக்கிறதே சில சமயம் துக்கமாகிடும் குளிக்கிறதுக்கு முன்னாடி நடுங்கின்னு பண்ணிருப்போம் அது சீக்கிரம் குளிக்க போகக்கூடாது நடுங்கின்ட்டுருப்போம் துக்கமாகவும் இருக்கும் ஆனா இப்போ அப்படி இது அப்படி இல்லை இந்த தீர்த்தம் எந்த திசையிலையும் இருக்குது எல்லா காலத்துலையும் இருக்குது எப்போ வேணாலும் குளிக்கலாம் அது மாத்திரம் இது குளிரே கிடையாது எல்லாத்தையும் போக்கக்கூடிய துக்க சமஸ்துக்கத்தையும் போக்கக்கூடியது இந்த தீர்த்தத்தை எவன் சேவிக்கிறானோ அவன் எல்லாம் அறிந்து எல்லாம் இதை நான் இந்த கைவில் நவணியத்தில் ஒரு பாடல் இருக்குது கடைசி பாடல் சந்தேகம் தெளிதல் இதில் வந்து அதுவும் இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் குலவுன்னு ஆரம்பிக்கும் குருவினுடைய பாத தீர்த்தம்னு சொல்லி வரும் இந்த ஞான தீர்த்தத்தை சொல்லி வரும் பாடல் ஞானமும் இல்லை நீங்கள் வேணால் போய் பார்த்து கம்பேர் பண்ணி பாருங்க திக் தேச காலா தியனபேக்ஷிய திக்கு தேசம் காலம் திக்குன்னா என்ன தேச தேசம்னா இடம் காலம்னா குறிப்பிட்ட காலம் அனபேக்ய அவைகளை சார்ந்திராமல் அப்படின்னு அர்த்தம் இடம் காலம் திசை இவைகளை சார்ந்திராமல் சர்வகம் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள சீதாதிகிருத்து குளிர் முதலானவைகளை குளிர் வந்துடும் ஜுரம் வந்துடும் தலைவலி வந்துடும் திடீர்னு குளிச்சோம்னா இதெல்லாம் வரும் அதுல சீதாதிகிருத்து குளிர் முதலான நோய்களை நீக்கக்கூடியது இல்லாததுன்னு அர்த்தம் குளிர் முதலானவைகள் வராததுன்னு அர்த்தம் தோன்றாதது நித்திய சுகம் நித்திய சுகம்னா எப்பவும் சுகமாக இருக்கும் இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுறது எப்பவும் சுகம் இல்லை நிறைய வர்ணிக்கலாம் இது வந்து ஹாட் வாட்டரும் இல்லை கோல்டு வாட்டரும் இல்லை ஞான ஞானத்தை ஜலத்தோடு கம்பேர் பண்ணுறார் நிரஞ்சனம் மற்ற தண்ணியில் ஏதாவது அழுக்கு இருக்கும் தீர்த்தத்தில் காசியில் போனால் அந்த பக்கம் பிரேதம் எரியும் இந்த பக்கம் நம்ம ஸ்நானம் பண்ணணும்னா ஒரு மாதிரி இருக்கும் நிரஞ்சனம் மாசற்றது இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒன்று இதில் அழுக்கில்லாத ஜலம் இது அது அழுக்கு கலந்த ஜலமாக இருக்கக்கூடும் எஸ்வாத்ம தீர்த்தம் பஜதே எவன் ஆத்ம தீர்த்தத்தை பஜிக்கிறானோ சேவிக்கிறானோ அது ஒரு வார்த்தைப்பட்டார் வினிஷ்கிரியஹா கர்மாவெல்லாம் விட்டுட்டு சன்னியாசின்னு அர்த்தம் வினிஷ்கிரியஹா வயசான பிறகு படுக்கையில படுத்துட்டு இருப்போம் குளிக்க கூட முடியாது ஆனா இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றது கஷ்டமே கிடையாது வினிஷ்கிரியான்னா கர்மா இல்லாமல் அர்த்தம் எல்லா செயல்களையும் விட்டு விட்டு சஹா அவன் சர்வவித்து எல்லாம் அறிந்தவன் சர்வகதா அவன் தனியாக இந்த ஒரு வரையறுக்கப்பட்ட உடலாக தன்னை கருதி கொள்வதில்லை காக்கை குருவி எங்கள் ஜாதி நீழ்கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் ஒரே ஆனந்தம் சர்வகதா அமிர்தோ பவேத் அவன் சாவற்றவனாக ஆகிறான் பிறப்பு இறப்புகளை வென்றவனாக ஆகிறான் முக்தி அடைந்தவனாகிறான் அர்த்தம் நான் ஓரளவுக்கு இதை விளக்கி நிறைவு செய்கிறேன் அடுத்த வகுப்பில் நான் வந்து இந்த ஆத்மபோதத்தினுடைய சாரம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் தொடர்ந்து நடத்துகிறேன் அதுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் பழச்சி கிடந்தால் பார்ப்போம் ஹரி ஓம் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமத் தியாப்த தேகாய தட்சிணா மூர்த்தஜே நம நின்று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 ஆதிகுருநாஸ்வாமிக்கி